வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒரு நிறுவனத்துல நேர்முக தேர்வு வைக்கிறாங்க அங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா குடும்பம் அப்படினா என்ன அல்லது திருமண வாழ்க்கைனா என்ன இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வராங்க அதுல ஒருவருடைய பதில் என்னன்னா குடும்பம்னா நம்ம நாலஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிறது அப்பயா அப்படின்னா திருமணம் வாழ்க்கைனா என்ன திருமண வாழ்க்கைங்கிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய பொழுதுபோக்காகவோ நம்முடைய அடுத்த சந்ததியினர் வரணுங்கிறதுக்காகவோ அல்ல அது நம்மை நெறிப்படுத்துவது அப்படின்னு சொல்றாரு இந்த கூட்டம் நீங்க நம்புறீங்களா நிச்சயமாக இன்னைக்கு இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டு முகத்துல அல்லது வெளிநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றவங்களை எல்லாம் பாருங்களேன் திருமணம்ங்கிறது ஏதோ ஒரு ஒப்பந்தம் மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருப்பது சரியா அது அல்ல திருமணம் என்பது திருமணம் என்பது எவ்வளவு காலமானாலும் சேர்ந்து வாழ்ந்து கஷ்டம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பகிர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்வதுதான் திருமண வாழ்வு அதுவும் எப்படி இருக்கணும் தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு திருமண வாழ்க்கை அல்லது இல்லர் வாழ்க்கைங்கிறது அறம் அறம்னா இன்னைக்கு இருக்க இல்லர் வாழ்க்கையெல்லாம் அறம் அல்ல உண்மையாக கணவனுக்கு மனைவி இருந்து மனைவிக்கு கணவன் இருந்து அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதுதான் அறம் அந்த அறமும் எப்படி இருக்கணும்னா பிறர் பழிக்காம இருக்கணுமா மற்றவங்க குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லவர இருப்போம் பல நேரத்துல ஆனா வெளியே வந்துட்டீங்கன்னா சட்டத்திட்டங்களையோ அல்லது நீதி நேர்மையோ நம்ம வந்து பின்பற்ற தவறி இருவோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு எப்படி உண்மையா இருக்குமோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் உண்மையாக இருந்து மற்றவர்கள் நம்மையோ நம் குடும்பத்தையோ பழி சொல்லாதவாறு இல்லற வாழ்க்கையை நடத்துவதுதான் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் மீண்டும் குரல் அரண் இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் இந்த நாள் இணைய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் entry